இசிரவேலர் சமூகத்தினரில் யாருடைய ஆடையிலாவது சிறுநீர் பட்டுவிட்டால் அப்பாகத்தை கத்திரித்துவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கூறுவார்கள் அவர் இந்த போக்கை மாற்றிக் கொள்ளலாமே என ஹுதைஃபார் அல்லாஹன் அவர்கள் கூறிவிட்டு நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் ஒரு தாரின் குப்பை குப்பைமீட்டிற்கு வந்து நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்று கூறினார்கள்